ரா தீரத்துமீரா சூரும் மீதித்த குருபிரணு ஸ்ரீதிணாஸ் சுந்திரம் சூத்திருத்தம் முனீந்திரம் பதீந்திரேஷி கம் பி விமே மாதமே யோகமே யோக விதையமே யக்கூ வம்சி மஹ் நமோயோவரோமீ பதிரங்கேஸ்மேவ ேரங்கைஸ்சநூமேவீதாஸ் நோத்வூஷா விஷவே நோரிஷ ஸ்வதி நோஸ்வதி ஓம்ாஷா பிராந்தினுரவ்வியலோக்கோஸ் புனரபீஷோ காமஜனியன் பீகான்ஸ்வீதி மதுரம் மாயோஜய மாயாத்து பரமம் ப்ரமையோஸ் ோ விஷ்ராமவிடவிஷையன் பிரச்சோான் பன்ஸ்வமதிபன் ஜோதிஷமா சர்வேகிஸ்வாத்மயிப்பிவ்வா சர்வாஷாஸ்ய அஜமக்கு ஜனம் பிரபை அகதிஜிம்தா விவிதவிஷயா கஷா பிரணத்தயவித்தோஸ் பிராவைஜைத்தரம் यस्तं ஜன்காஹோ காருணியலுமே எம் பூஜ்யம் பரமர்ன ோா பிரதிஹிமகமஸ்வாந்தமோஹா மஜ்ஜோன்மஜ்ஜோஜனோ தன்வகே மே எதவாப்ரமோக ஹா பாவனயாவைநே ஓமேசம் தியோபவ் பூத்தம்ஷியமோச்சா தோ अयमात्मा அய் ஆமா சோயமாத்மா சங்கோன भुग ை்ரானாந்திரங்கோனவி கச்சன்காமம் காம நம்சியுுத்தம் சுுத்தீத்தன மய ஆனந்தபுக் உபனிஷத் பிரம்மத்தை உபதேசம் செய்வதற்காக முறையே ஒரு முறையை கையாளுகிறது ஓங்காரந்தான் எடுத்துல எல்லாமே ஓங்காரம் தான் சொல்லி பத பிரபஞ்ச அதிஷ்டான திருஷ்டியில எல்லாமே எல்லாமே தான் சொல்லி அது நம்ம பார்த்துட்டோம் அதி விளக்கிறதுக்கு ஒரு முறையை எடுத்துக்கொள்ளுகிறது ஒரு உபதேச கிரமத்தை உபனிஷத் கையாளிக் பார்த்துட்டோம் நாம இதெல்லாமே பிரம்மன் தான் இந்த ஆத்மாவும் பிரம்மன் தான் இந்த ஆத்மாவ நாலு பாதமா பிரிச்சு உபதேசம் பண்ணுகிறது இந்த நாலு பாதத்துல மூணு பாதத்தை சங்கராச்சாரியார் கரணுத்தி எடுத்துக்கொள்ளணும் கருவியாக அர்த்தம் பண்ணணும் கடைசியில அத வந்து அடையப்படுறதாக அர்த்தம் பண்ணிக்கணும்னு சொல்ற கர்மசாதனஹா இது கரணசாதனஹா அது கர்மசாதனஹான் சொல்ற ரொம்ப டெக்னிக்கல் அது பழக்கத்துல சாஸ்திரத்திலேயே படிச்சிருந்தா தான் அதாவது இதன் மூலமாக பத்தியத்தே அனேனி பாதகா இதன் மூலமாக ஆத்மா தெரிஞ்சு கொள்ளப்படுகிறது ஒரு ஒரு அவஸ்தையும் விசாரம் பண்ணி இதன் மூல ஆத்மாவை புரிஞ்சுகிறோம் ஆஹ பத்தியே அனேன இத்தி பாதகா அப்புறம் கடைசியில பிரம்மம் ஆத்மாவை சொல்லும் பொழுது பத்தியத்தே இத்தி பாதகா சொல்லும் பொழுது இந்த பிரதம பாதகா தித்திய பாதகா திருத்திய பாதகா எல்லாம் கரணம் சாதன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் கருவி அடையாளம் ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதுக்கான முறைகள் வழிமுறைகள் ஆத்மா எது நான்காவது அவஸ்தைன்னு சொல்றதில்லை நான்காவது போல காணப்படுகின்ற ஆத்மா பிரம்மன் ஆகா அது வந்து கர்மங்கிற பத்தியே இத்தி பதம் பாதா பத்தியே இத்தி பாதா ஆத்மாவுக்கு நாலு பாதம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாவது பாதம் இந்த நாலு பாதத்தில் மூணு பாதம் அனாத்மா அனாத்மாவோட ஆத்மா அபிமானம் வச்சிருக்கு அப்ப என்ன பண்றோம் பண்றதுதான் நமக்கு தாற்பம் எப்படி நமக்கு வந்து இந்த சம்சாரம்ங்கிறது உண்டாகி இருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொண்டால் இந்த சம்சாரத்தை நீக்கிறது நமக்கு சுலபம் துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கறத தெரிந்து கொண்டால் துன்பத்தை நீக்கிறது சுலபம் இப்ப வந்து நோய் இருக்குறதுக்கு சரியான வழி கிடையாது நமக்கு துக்கத்துக்கு காரணம் ஏற்ற சனி வழக்கம் எல்லாரும் துக்கத்துக்கு காரணம் ஏற்ற சனி இல்லாட்டி அஷ்டமத்து சனி அதோட பிரசித்தம் ரொம்ப பலமா இருக்கு காரணம் எங்கேயாவது உபனிஷத்துல சொல்லி இருக்கு அஜ்ஞானம் யாராவது அப்படி சொன்னா அது எடுபடுமான் அது எடுபட துக்கத்துக்கு காரணம் வந்து இதுதான் துக்கத்துக்கு காரணம் கர்மானு சொன்னாலே நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்கிறது ஏ சனின் அது எதோ அது பிரசித்தமாக ஆயிடுது எல்லாரும் ஒரு முழுக்க அதுதான் சொல்கிறாங்க சனிதான் காரணம் இதுதான் காரணம் அதுதான் காரணம் ரொம்ப பிரசித்தமாக இருக்கு அதனால என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா வேதத்துலையும் முதல்ல அப்படி தான் அந்த மாதிரிலாம் சொல்லும் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கர்மாவெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் மூல காரணம் என்னன்னா அஜானம் நிறைய பேருக்கு இந்த அஜானம் தான் காரணம்ங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே புண்ணியம் வேணும் துக்கத்துக்கு காரணம் அஜானம்தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும் அதனால சனிதான் காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் புண்ணியம்தான் ஆனா வந்து அது ஆர்த்த பக்தியா ஒத்துன்னு இருக்கோமே ஆர்த்த பக்தியா ஒத்துக்கொண்டிருக்கோம் ஆர்த்த அதனால பக்தி பண்றது ஆர்த்த பக்தின்னு சொல்றோம் நாம அர்த்தார்த்தி பக்தி அதெல்லாம் சொல்றோம் ஆக இந்த துக்கத்துக்கு காரணம் அஜானம் இங்க சொல்லுகிறது அதெல்லாம் எதுவுமே சொல்லலைக்கு காரணம் என்ன அதெல்லாம் கூட சொல்லலைங்க உபனிஷத்து வந்து இது ரொம்ப சின்னதா இருக்கு நம்ம தான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு சங்கராச்சாரியதான் சொல்ல துவைதந்தான் சம்சாரத்துக்கு காரணம் அத்வைத்தந்தான் சம்சார நிவர்த்திக்கு உபாயம் இந்த உபனிஷத்து அத்வைதத்தை நமக்கு உபதேசம் பண்றதுனால அந்த உபதேசத்தின் மூலம் நமக்கு சம்சார நிவர்த்திய உபதேசம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி விட்டார் நம்ம தான் வந்து பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கணும் இதுல ஒரு சில சில சொல்லுகிறது அப்புறம் நான் சொல்றேன் ஒரு மந்திரம் எல்லாம் சொல்றது இந்த மந்திரத்தை பார்த்துட்டீங்கன்னா தெரியும் சில பிரயோஜனங்கள்லாம் சொல்லி இருக்கு இல்லை பத்தாவது மந்திரம் யோஜனா சொல்றது மேலாக இருத்தல் என்ற ஒற்றுமையாலும் இடையில் இருத்தல் என்ற ஒற்றுமையாலும் கணவன் நிலையை உடைய தைஜசன் உகாரமான இரண்டாவது எழுத்து எவன் இவ்விதம் தியானிக்கிறானோ அவன் ஞானத்தின் பாரம்பரியத்தை வளர்க்கிறான் அனைவரிடமும் சமமாகவும் இருக்கிறான் அவனுடைய குலத்தில் பிரம்மனை அறியாதன இருக்க மாட்டார் இதெல்லாம் பிரயோஜனம் எல்லா கூட சொல்ல எதுக்கு சொல்றோம் இந்த பிரயோஜனத்தை நம்ம பார்க்கணும் ஏன்னா எதுக்கு படிக்கிற போது இதனால படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சந்தேகம் வந்துடும் அடிக்கடி பிரயோஜனம் சம்சார நிவிற்த்தி துக்க நிவர்த்திங்கிறது நல்லா புரிஞ்சிருந்து படிக்கணும் நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த மூணு பாதத்தை பற்றியும் சொல்றேன் நான் ஜாகரிதஸ்தானா பகிஷ்பிரஜா சப்தாங்க ஏகோன விம்சதி முகா ஸ்தூல புத்து வைஸ்வான பிரதம பாதஹா இங்க ஒரு இரண்டாவது மந்திரத்துல ஒண்ணு கவனிக்கணும் அயமாத்மா சர்வகம் சொன்னார் பிரம்மங்கிறது பொண்ணு அப்புறம் அயமாத்மா பிரம்மன்னு சொன்னார் இந்த ஆத்மா பிரம்மன் சொல்லிவிட்டார் அப்ப ஜெகத் காரணம் பிரம்ம ஆத்மாதான் இது நல்லா ஞாபகம் ஜெகத்துக்கு காரணமாயிருக்கிற பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறது அப்ப ஆத்ம விசாரம் பண்றதும் ஜெகத் விசாரம் பண்றதும் ஒண்ணுதான் இப்ப ஆத்ம விசாரமும் ஜெகத் விசாரமும் பண்றதுனால என்ன அடைய போறோம் பிரம்மத்தை ஆத்மாவாக புரிஞ்சுக்க போறோம் ஆக அதுக்காக வேண்டி என்ன பண்ணியது ஆத்மா சதுஷ்பா அயமாத்மா சதுஷ்பாத் சொல்ற நான்கு பாதங்களை இந்த ஆத்மான்னு சொல்ற போது எஷ்டி லெவல்லையும் புரிஞ்சுக்கணும் சமஷ்டி லெவல் புரிஞ்சுக்கணும் சமஷ்டி லெவல் அப்புறம் அயமாத்மா பிரம்மங்கிற போது அயம் ஆத்மாங்கிறது சமஷ்டிக்கு அதிஷ்டான சமஷ்டிக்கு அதிஷ்டானமாயிருக்கிற பிரம்மந்தான் அதிஷ்டானம் ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அனுபவம் ஸ்தூல பிரபஞ்ச அனுபவம் சூக்மசரீர அனுபவம் சூக்ம பிரபஞ்ச அனுபவம் காரணசரீர அனுபவம் காரண பிரபஞ்ச அனுபவம் இதுல என்ன சொல்றோம் இந்த அபிமானம் வச்சிருக்கிற போது காரணமாக இருக்கு ஆனா அதே என்ன பண்றோம் ஐக்கியம் பண்றோம் இதே இது வந்து சமஷ்டி லெவலில் பார்க்கிற போது அசம்சாரி தான் அந்த என்ன இது விராட்டு இரண்டம் ஈஸ்வர் ஆக இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது என்ன பண்ணுகிறதுனா இது ஸ்தூல சரீரத்தை பேசுற மாதிரி பேசினாலும் உடனே உடனே கனெக்ட் பண்ணிடுறது ஸ்தூல பிரபஞ்சத்தையும் சம்பந்தப்படுத்திடுது ஆக வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம் பண்ணி கொண்டே போகிறது ஒரு ஒரு மந்திரம் வெஷ்டியை பேசும் பொழுதே சமஷ்டியும் சேர்த்துக்கொள்றது அப்படி கெஷ்டியை பேசும் போதே சமஷ்டியை சேர்க்கிற போதே இந்த விஷயத்திலே நமக்கு என்ன இடம் கேட்டா அபிமானம் எல்லாம் அபிமானத்தை குறைக்கிறதுக்காகவே தான் இந்த குறைகளை எல்லாம் கையாளுகிறது உபனிஷன் எல்லா அவஸ்தையிலயும் ஒன்னு இருக்கு என்னன்னா அனுபவிக்கிறவன் அனுபவிக்கப்படுற பொருள் அனுபவத்துக்கான கருவி அதனால அனுபவம் ஏற்படுகிறது பிரமேயம் பிரமாணம் பிரமா அப்படி சொல்லலாம் பிரமாதான் அறிவன் பிரமேயம் அறியப்படும் பொருள் பிரமாணம் சொன்ன அறிவதற்குரிய கருவி பிரமான அறிவு நீங்க இதை வந்து போட்டு மாத்தி போட்டுக்கிறோம் உபரிஷத்து ஒரு சில முறைகளை கையாள் இந்த ஜாகரிதான்தானகா விழிப்பு நிலையில் இருப்பவன் விழிப்பு நிலையில் இருப்பவன் சமஷ்டி எஷ்டி ரெண்டும் சேர்த்துக்கணும் விழிப்பு நிலையில் இருப்பவன் பகிஷ் பிரஜா புற விஷயங்கள் உள்ளத்திலே ஒளிர்விக்கப்படுகின்றன புற விஷயங்கள் உள்ளத்திலே ஒளிர்விக்கப்படுகின்றன அதாவது வெளியில இருக்கக்கூடிய இந்த மரங்கள் விரக்ஷ விற்பி கட்டடத்தை பத்திர விருத்தி இதெல்லாம் வந்து வெளியில போய் பிரகாசப்படுத்துறதுன்னு அர்த்தம் இல்லை அது வெளியிருக்கிற விஷயத்தையும் பிரகாசப்படுத்துகின்ற பொருள்களையும் விளக்குகிறது எப்படி சொல்றது விளங்குகின்றவனையும் விளங்கிக் கொள்பவனையும் யம் விளக்குகிறது விளங்கிக் கொள்ளப்படும் பொருள்களையும் சைதன்யம் விளக்குகிறது விளங்கிக் கொள்பவனுக்கும் ஆதாரம் விளங்கப்படும் பொருள்களுக்கும் சைதன்யம் ஆதாரம் ஏதாவுது ஆக விழிப்பு இருப்பவன் பகிஷ் பகிஷ் பிரஜா பாஷ்ய விஷயங்களை பிரகாசப்படுத்துறவன் சொல்லுறாங்க அப்படி இல்லைங்கிறாங்க பாஷ்ய விஷயங்கள் எல்லாம் இந்திரியங்கள் வழியா உள்ள போறதுக்குள்ள இருக்கிற விற்த்திகளை இவன் பிரகாசப்படுத்துகிறான் ஆக பாஷ்ய விஷய விற்பி பிரகாசகா புறத்தில் உள்ள விஷயங்களை பற்றிய எண்ணங்களை ஒளிர்விப்பவனாக சைத்தன்யம் இருக்கிறது இதோட ஜாகரித இதெல்லாம் சொல்லிவிடலாம் சப்தாங்கிறது விராட் சப்தாங்கிற அந்த வாக்கியம் வந்து விராட் பிரிக்கிறது இதை தான் பார்த்தோம் அதனால சொல்றது நான் சரியா சொல்ல முடியல ஏன்னா அது மந்திரங்களை சில சந்தேகம் உண்டு விட்டது சொல்றேன் அதாவது இந்த வைஸ்வானரனுக்குற வார்த்தை விராட்டுங்கிற ஜாதரீகா பகிஷ்பிராங்கிறது எஷ்டி திருஷ்டிலையும் சொல்ல முடியும் அதை சமஷ்டிக்கும் சப்ளை பண்ணிக்கலாம் ஆனா முதல்ல இது சொல்ற போது இந்த ஆத்மாவை சொல்றது விழிப்பு நிலையில் இருப்பவன் புற விஷயங்களை பற்றிய எண்ணங்களை ஒளிவிப்பவன் சப்தாங்கஹா வைஸ்வா நரகாங்கிற தனியா வச்சு நான் சொல்றேன் வைஸ்வநரோட விம்சதினா இருபது ஊனம்னா கொரவு ஏக்கம்னா ஒன்னு ஒன்னு குறவான இருவதுன்னா பத்தொன்பது சமஸ்கிருத்துல அப்படி ஒன்று குறைந்த இருவது அப்படின்னு அர்த்தம் அந்த பத்து என்னது நிலை ஒன்னு இருக்கு புற எண்ணங்களை ஒளிர்விக்கிறான் பிரமாத்தா பகிஷ்பிராங்கிறது யாரு பிரமாதா போக்தா பகிஷ்பிரஜா பிரமாதா போக்தா ஜாகரித ஸ்தானகா இவனுக்கு விழிப்பு நிலை இருக்கு உலகம் இருக்கு பிரமேயம் பஞ்ச ஜேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாதயா மனசு சித்தம் புத்தி அகங்காரம் இத்தனையும் கருவிகள் இவனுக்கு இந்த சூக்ம சரீர கரணங்களை கொண்டு இது சூக்மசரீரத்தை சேர்ந்ததுதான் சூக்மசரீரமாகிய கரணங்களை கொண்டு என்ன பண்ணுகிறான் இந்த அனுபவிக்கிறான் எஸ்டி லெவல்ல புரிஞ்சுக்க முடியும் பகிஷ்பிரஜா ஜாகரித ஸ்தானா பகிஷ்பிரஜா இவனுக்குதான் ஒரு பேரு விஸ்வஹா பிராக்கெட்ல போட்டுக்கணும் நம்ம விஸ்வஹா ஏவ எல்லாம் கடைசியில நிஷேதம் பண்ண போறோம் என்ன பண்ணுவா தியானத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆனா இது ஒரு முறை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு நம்ம தியானம் பண்ணலாம் இந்த மந்திரங்களை மனப்பாடம் பண்ணி இதோட அர்த்தத்தை நன்றாக நினைச்சு இத நன்றாக நிதித்தியாசனம் பண்ணலாம் அப்புறம் இந்த சத்தாங்க சத்தாங்கிறதுக்கு அர்த்தம் சொர்க்கம்தான் தலைகள் ோகம் தலை அப்புறம் வந்து சூரியன் தான் கண்ணு பிராணம் தான் காற்று காற்று தான் சொர்க்கலோகமே இவனுக்கு தலைகள் இவனுக்கு தலைகள் ஒன்று சூரியனே இவருக்கு இந்த விராட் புருஷனுக்கு கண்கள் வாயுவருஷனுக்கு பிராணம் நீங்க வாய் மாத்திரம் அக்னியே இவருடைய வாய் அப்புறம் ஆகாசமே இவருடைய உடம்பு கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் உள்ள பாகம் ஆகாசமே இவருடைய உடம்பு கடல் ஜலமே இவருடைய மூத்தஸ்தானம் இது சொல்லுகிறது அப்புறம் பாதங்கள் விஸ்வரூபந்தான் அதேதான் அந்தஸ்தம் அங்கேயும் விஸ்வந்தான் அனுபவிக்கிறான் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு தார எல்லாம் அனுபவிக்கிறான் விஷயங்களையெல்லாம் அனுபவிக்கிறான் ஒரே நேரத்தில் ரெண்டையும் சொல்றது இந்த ஆத்மா என்ன பண்றது ஒரு அபிமானம் வச்சு கொண்டு ஸ்தூல பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறது அப்புறம் இதுவே சமஷ்டி சரீரத்துல இருந்து கொண்டு சமஷ்டி பிரபஞ்சத்தை ஸ்தூல பிரபஞ்சத்தையும் அனுபவிக்கிறது ஸ்தூல சரீரத்தை அனுபவிக்கிறது பஞ்சத்தை அனுபவிக்கிறது ஆக எல்லா ஸ்தூல சரீரத்தையும் அனுபவிக்கிற ஆத்மான்னு சொல்லி இது ஐக்கியம் பண்ணப்படுகிறது இதுன்னு என்ன அர்த்தம் கேட்டா நான் தான் இருந்து கொண்டும் சம்சாரத்தை அனுபவிக்கிறேன் சமஷ்டி லெவல்ல இருந்து பார்த்தேன்னா அகம் அசம்சாரி இப்படியே இதுலயே ஒரு லெவல்ல நமக்கு ஒரு நிறைவு உண்டு பண்றது நாமரூபங்களை எல்லாம் நீக்கிறது இருக்கட்டும் ஆனா இது நாமரூபங்களை நீக்காமலேயே நான் தான் இருக்கேன் இந்த இதுல முதல்ல இதை பண்ணிட்டு உடனே அதையும் கனெக்ட் பண்ணிடுது அகம் விராட் அஸ்மி நான் தான் உலகம்னு சொன்னா துன்பமும் நானே இன்பமும் நானே அவ என்ன ஒண்ணும் பண்ணாது ஒரே நேரத்துல நான் ஒரு சரீரத்துல இருந்து துன்பத்தை அனுபவிக்கிறேன் இன்னொரு சரீரத்துல இருந்து இன்பத்தை அனுபவிக்கிறேன் இதெல்லாம் வந்து குணங்களோட இருக்கு ஒரே நேரத்துல நான் மூணு குணத்தை அனுபவிக்கிறேன் ஆனா உண்மையில நான் இந்த குணங்களுக்கு அதித்தமாகவும் இருக்க ஆக இத புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த முறையை உபதேசம் பண்ணுகிறது இது முதல் பாதம் இது நம்ம வைஸ்வா நரகாங்கிறது சில அர்த்தங்கள் சொல்ற நல்ல அர்த்தங்கள்லாம் சொல்ற விசிஷ்டை இப்படிப்பட்ட வைஸ்வானன் இந்த விராட் புருஷன் என்ன பண்றான் இப்படி எல்லா சரீரங்களிலே இருந்து கொண்டு எல்லா கரணங்களை உபயோகப்படுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அனுபவிக்கிறான் இது ஸ்தூல புக்கு விஸ்வேஷாம் நராணாம் அநேகதா நயனா நரகா இந்த உலகத்தில இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களையும் அவரவர்களுடைய கர்மத்துக்கு தகுந்த மாதிரி அவரவர்களுடைய கர்ம அனுபவிக்கும்படி செய்கிறான் செய்பவனாக காணப்படுகிறான் விஸ்வேஷாம் நராணாம் விஸ்வேஷாம் நராணாம் அர்த்தம் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய எல்லா ஜீவன அர்த்தம் பண்ணிண்டாரு நல்லதுதான் அவரவர்களுடைய கர்ம பலன்கள் நயனதா நயன்தை சதர்வை வைத்திர அக்னிக்கு அஹம் வைஸ்வா பிராணிநாள் தேகமாசு ஆயுத்த பச்சாாமதம் சொல்லப்பட இந்த பஞ்ச மகா யம் இருக்கே அதுவே ஒரு டைப் ஆஃப் விஸ்வரூப உபாசனை தான் பஞ்ச மகா யஜ்யம் பண்றோமே தேவயம் பித்ருஜம் பூதயஜ்யம் மனுஷ யஜம் பிரம்ம யஜம் இதெல்லாமே இந்த பிரபஞ்சத்தினுடைய சாந்திக்காகத்தான் பண்றோம் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கணும் சிருஷ்டியில வந்து எல்லாம் ஒழுங்கா பண்ணணும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்றோம் நான் எதுக்கு வைஸ்வம் ஒரு கர்மா அதுலதான் எல்லாம் வரும் வைஸ்வம் விஸ்வதேவம் எல்லா கர்மாக்கள்லயும் இந்த சமஷ்டி இருக்கு இந்த வேதங்கள்ல வந்து பார்த்தா இந்த பிரபஞ்சத்தை விஸ்வரூபமா சொல்றதுதான் நிறைய இருக்கு எந்த புஸ்தகத்தை எடுத்தாலும் எந்த உபநேஷத்தை எடுத்தாலும் எந்த மந்திரங்களை எடுத்தாலும் இதுதான் இருக்கு இந்த அத்தியாத் சந்திரமானி ஆஸ்பதய ஆகாசி இது வந்து அதிபூத உபாசனை प्राणो-व्यानो-पानवुदानस्वानः, அச்சமோனோத்தனோ வாக்கு சிம எவோச்சம் வாங்க பாதி எல்லாம் எல்லாம் அந்தரிக்கவுர ீபாத்திய நோதிஷ்பாங்க அவத்தர திசா அக்னமா நபய ஆத்மா அதிபூத்தம் அப்புறம் வந்து அத்தியாத் அபான உதானு மனசம் ஏதாவது அதிவிதாய ரிஷி அபோச்சு இதெல்லாம் சொல்லி தரா இது பாங்க பிரம்ம உபாசனை வேதங்கள் முழுவதும் பரவி இருக்கு நம்மதான் சொல்றோம் ஒண்ணு இருக்கு மேகசியம் நல்ல பட்டு வஸ்திரம் கிடைச்சிருக்காங்க மஞ்சள் பட்டு வஸ்திரமாயம் இருக்கிறது போல அது ஒரு மார்க் மார்க் இதுல வேற உடம்பு இதுல ஸ்ரீவத்ஷ அங்கம் கௌஸ்துபகத்துல மாலை போடுங்க உத்பாசித்தாங்க கௌஸ்துபமால பிரகாசமா இருக்கான் கேட்கவே நல்லா இருக்கு இதுனா சுவாமிஜி இப்படி சொல்லிட்டு இருக்க இது நல்லா இருக்கும் புண்ணிய உப்பேதம் புண்ணதுனால புண்டரீக்க ஆயத்த அப்படி கண்ணெல்லாம் எப்படி இருக்கு தாமரை தாமரை இதழ் போல விஷ்ணும் வந்து சர்வலோகம் கடைசியில பருவம் சர்வலோக ஏகநாசம் விஷ்ணும் வந்து எங்க இருக்காருன்னா பரமபுரத்துல இருக்காரு சௌரியமா போச்சு இப்ப பத்தியே வர்ணிக்கலாம் அவரோட கிரீட்டத்துல எவ்வளவு ரத்னம் இருக்கு எப்படி எல்லாம் ரத்தனம் வச்சிருக்கேன் அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் கடைசியில என்னன்னா நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டோம் அதான் நம்ம சொன்ன தப்பிக்கிற வழி இதெல்லாம் தப்பிச்சு இதே அதை நினைச்சு இருப்போம்பா கற்பனையிலேயாவது ஆனந்தமா இருப்போம் கடைசியில் ஆனா அது பூர்ணமாக உபனிஷத் முழுக்க சாஸ்திரம் முழுக்க இப்படி எல்லாம் பாக்குற போது எல்லாம் விராட்டு விஸ்வரூபம் தான் இருக்கு பார்ப்போம் விஸ்வாநல வைஸ்வநலனுக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொன்னேன் அப்புறம் என்ன சொல்றாரு விஸ்வஸ்ட இதுதான் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு விஸ்வஸ்டரஷ்டரகா ஒரு மீனிங் சொல்ற இவன் விஸ்வமாகவும் இருக்கிறான் மனிதனாகவும் இருக்கிறான் பரம்பொருள் பிரபஞ்சமாகவும் காட்சி அளிக்கிறது தனி மனித அபிமானத்துடனும் காட்சி அளிக்கிறது நம்ம எல்லார்த்துக்கும் தனித்தனியா அபிமானம் இருக்கு நான் நான் நான் பெரியவனா நீ சின்ன இந்த தனித்தனி அபிமானத்தோடும் விளையாடுறார் அவர் அதனால்தான் மாணிகவாசன் சொன்னார் அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே உட்கார்ந்து காற்று வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இருக்காரா இல்லையா உண்மையுமாய் இன்மையுமாய் பொய்யாகும் நெய்யாகவும் தூக்கத்தில் ஒன்றும் காணலையே பொய் மாதிரி இருக்கு உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி ராஜாவாகவும் அவர்தான் இருக்காராம் அப்ப எல்லாரையும் அவஸ்தப்படுத்துறது யாருன்னா அவரே தான் யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி சரியான பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு தமிழ் சொல்ற போது நல்ல இது எல்லாத்த காட்டிலும் அது மாதிரி இருக்கு சுவாமி தினசரி சுவே தமக்குமக்கு விதி வகையும் தியாம எமதார் பாசமார் என்ன மாயம் அப்ப என்னன்னா இந்த ஒரே பொருள் தான் தனியா இருந்து ஒன்னொன்னுக்குள்ளேயும் இருந்து சண்டையும் போடுறான் சண்டை போடுறது கட்டி பிடிச்சுக்கிறது அண்ணா அன்னியன்னு இருக்கு சண்டை போடுறது எல்லா மூடமும் விவகாரம் பண்றது அப்போ மெய்பொருள் ஒன்றுங்கிறது இந்த அத்வைத பிரம்மனை புரிய வைக்கிறதுக்காக இப்படி சொல்றது விஸ்வஸ் அசௌ நரஸ்ட வைஸ்வான முதல்ல என்ன சொன்னோம் விஸ்வேஷம் நராணாம் நயனாத்து வைஸ்வான ஒரு மீனிங் இன்னொரு மீனிங் என்ன விஸ்வஸ் அசௌ நரஸ்ட வைஸ்வநர்தான் விராட்டுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா விவிதம் ராஜத்தை இது விராட் ராஜ் விவிதம் ராஜத்தே விதவிதமா விளங்குறாரு பெரிய பில்டர் நிறைய கட்டடங்கள்லாம் கட்டி கொடுக்கிறவர் அவர் சொல்றாரு கிட்ட இங்க வந்து பார்த்தா ஒரே பயங்கரமா இருக்கு உலகத்துல என்னெல்லாம் இருக்கு சாமான அப்படின்னு சொல்றாரு அதாவது கட்டிடத்துக்கு வேண்டிய சாமான்கள்லாம் ஒரே இடத்துல விற்கிறான் சைனாவில் அதெல்லாம் ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டாக கிடைக்கிறதாம் இங்கிருந்து அங்கே போய் வாங்குறாரு வாங்கி இங்கே கொண்டு வந்து கட்டுறதுக்கா அது சொல்கிறாரு அங்கே வச்சிருக்கிற அந்த சாமான்கள் எல்லாம் பார்த்தா பிரமிப்பா இருக்கு சுவாமிஜி உலகத்தில் என்னெல்லாம் நம்ம பார்க்காம இருக்கோன்னு தெரியறது நல்ல வேலை பார்க்கல நான் அவர் அவ்ள சாதனம் ராஜத்தே போய் ஒருத்தன் வாங்குறவனும் அதை அனுபவிக்கிறது இல்லை அதை விற்கிறவனும் அனுபவிக்கிறது அனுபவிக்கிறான் அந்த அவரே சொல்லிவிட்டார் ராமகிருஷ்ணனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் விண்டோ ஷாப்பிங்க வார்த்தை தான் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வேடிக்கை பார்க்கறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்து வந்து விடுவாங்க நம்ம மனசு என்ன இருக்குன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைக்கிற போது நம்ம மனசு விரிகிறதா இல்லையா இல்லை எது இல்லை என் வீடு என் குடும்பம் என் ஜாதி என் குணம் அதுலேயும் நிற்கிறது விஷயத்தை பார்க்கிற போது எத்தனை மதங்கள் எத்தனை மனங்கள் எத்தனை ஜனங்கள் தெரி தெரியாதது வேறான அந்யேவ தி அப்படின்னு எங்க பெரியவங்க சொல்லி கேட்டுக்கோண்டி சுஷ்ரும பூர்வேஷான் இந்த அர்த்தம் பார்த்துட்டோம் அப்புறம் அடுத்தது பிரபஞ்ச ஐக்கியமானது உபதேசிக்கப்பட்டது ஏன்னா நமக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேங்கிறது ஞானம் ஏன்னா என்னோடய அனுபவம் மாற்றம் தான் எனக்கு தெரியும் நல்லா எனக்கு இருக்கிற சுகம் எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் எனக்கு இருக்கிற சரீர பிரச்சனை அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு அனுபவம் இருக்குது ஆனால் இந்த தனித்தனி அனுபவமே உண்மை இல்லை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் என் அனுபவம் எனக்கு உண்மைன்னு நினைக்கிறோம் என் உடம்பு எனக்கு உண்மை என் உடம்பில் இருக்கிற முழங்கால் உண்மை முதுகு பரமசத்தியம் என்ன அப்புறம் வந்து இருக்கிறதெல்லாம் வேற எதுவும் இந்த சரீரத்துக்கு வேற இன்னும் ஒரு கிரகம் வேறு அது வேற சத்தியமாக இருக்குது அதுக்காக நான் சரிக்கணும் செணிக்கவே இந்த காரியம் வேறு பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு ஹோமம் வேறு பாக்கி இருக்குது இப்படியெல்லாம் வந்து இது அவ்வளவு சத்தியமாக இந்த ஸ்தூல அனுபவத்தை இந்த வாக்கியங்கள்லாம் நல்லா நமக்கு வேலை செய்யணும்னா வேலை செஞ்சதுன்னு சொன்னால் இந்த ஸ்தூல நம்ம மதிக்க மாட்டோம் அப்ப உடனே நமக்கு கோபம் வரப்படாது சரி சரி என்னோட பிரச்சனையை நான் சொல்றேன் நமக்குனாலதான் என்ன இருக்குன்னா ரொம்ப ஆழமா டீப்பா ப்ராப்ளம் வந்து வரக்கூடாது அனுபவம் பிரபஞ்ச அனுபவம் ரெண்டையும் சேர்க்கறது இந்த வாக்கியங்களெல்லாம் கேட்கறது ஒரே ஆத்மாதான் தனி இந்த யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவான் போட்டு போறோம் எல்லா விளக்குகளும் அடங்கி போகிறது இந்த மூணு பாடங்கள்லயும் இந்த விஷயம்தான் விசேஷமா பேசப்படுது அடுத்தது கனவு நிலை நீங்க எல்லாத்தையும் வரிசையா எழுதிக்கணும் இந்த விராட் புருஷனுக்கு விழிப்பு நிலை விராட் புருஷன் நீங்க எல்லா விராட் புருஷனு கொண்டு வரலாம் அதுல நம்மளும் அண்டர்ஸ்ட் நம்மளும் அடங்கி விராட் புருஷனுக்கு விழிப்பு நிலை விழிப்பு நிலையில் விராட் புருஷன் செயல்படுகிறான் உணர்விக்கிறான் உடையவனாக இருக்கிறான் கருவிகள் வாயிலாக இந்த உலகை நுகருகிறான் அவன் அனுபவிப்பது பருப்பொருள்கள் நுகர்ச்சி ஸ்தூல புக்கு அதை நான் சொல்லலை பருப்பொருள்களை நுகருகிறான் பருப்பொருள் நுகர்ச்சி ஸ்தூல புக்கு இல்றன் வைஸ்வான உபதேசிக்கப்படுகிறார் ஜாகிரிக ஸ்தானா பகிஷ்பிரஜா ரெண்டு சப்தாங்க முக்கா நாலு புக்கு அஞ்சு வைஸ்வானரா மூணு நாலு அஞ்சு ஆறு பிரதம பாதகா இதுவே பிரதம பாதம் ஆக வைஸ்வான்கிறது இங்க பிரமாத்தா ஜாகிரத ஸ்தானகாங்கிறது அந்த அவஸ்தை அவஸ்தை இந்த அவஸ்தையில அனுபவம் அனுபவங்களை அனுபவிக்கிறான் இவனுக்கு அவயவங்கள் இந்த கரணங்கள் இதுல பிரமாத்தா இருக்கு பிரமாணம் இருக்கு பிரமேயம் இருக்கு ஏகோன விம்சதி முகாங்கிறது பிரமாணம் போக சாதனம் அப்படிங்கிறது அவனுக்கு பேரு அனுபவிக்கிற வைஸ்வா நரன் வை நான் பிரமாதா பகிஷ்பிரஜா ஸ்தூல புக்கு வைஸ்வா நரஹாங்கிறது எல்லாம் சப்தாங்கிறது வந்து சப்தாங்கிறது ஜாகரிதஸ்தானா சப்தாங்கிறது and ஜத்து போட்டு தப்பு கொஞ்சம் விளங்கிக்கிறது விளங்க வைக்கிறது கஷ்டம் விளங்கிக்கிறது புரிஞ்சுங்க அதான் நம்மளையே பரப்பிக்கிறது நம்மளையே பறந்ததாக கருதி கொள்றது இதில் யாரையாவது நம்ம வெறுக்க முடியுமா இந்த உண்மையை புரிந்து கொண்டவனுக்கு விருப்பவனும் நானே விரும்புபவனும் நானே வெறுப்புவனும் நானே அதனால்தான் சமானஷ்டபவத்தின்னு சொல்ல போறது உபனிஷத்து சமானஷ்டபதி இங்க வெளியில இருக்கிற விஷயத்தை விரத்திகளை பிரகாசப்படுத்துறான் கேவல விரத்தி பிரகாசம் விஷயம் இல்லாமயே உள்ள நினைக்கிறது அதான் கண்ணை மூடின்னு நினைக்கிறோம் இப்ப கண்ணை பாக்குறோம் கண்ணை திறந்து பாக்குறோம் நாவல் மரத்தை பாக்குறோம் கண்ணை மூடின்னு நாவல் மரத்தை பாக்குற போது அந்த உள்ளுக்குள்ள தெரியற அந்த விஷயத்தை பிரகாசப்படுத்துறது அந்த வெளியில போது பொருளும் இருக்கு இந்திரியங்களும் வேலை செய்யறது ஆறு அதை பிரகாசப்படுத்துருக்கு ஆனா உண்மையை பார்க்காம கண்களை மூடிக்கொண்டு நினைக்கிறோம் அப்ப அதையும் பிரகாசப்படுத்துகிறான் புறத்தே இருக்கின்ற பொருளையும் எண்ணங்களை ஒளிர்விப்பதன் மூலம் ஒளிர்விக்கிறான் புறத்தில் விஷயங்கள் இல்லாட்டாலும் மனசில் நினைக்கும் பொழுது அதை ஒளிவிக்கிறான் இவருக்கு ஏழு உறுப்புகள் அதே ஏழு உறுப்புகள் தான் சப்தாங்க இது கன உலகம் கண்ணு மூடி நினைக்கலாமே சொர்க்கலோகத்தை நினைக்கலாம் நினைக்கலாம் சூரியன் நினைக்கலாம் அல்ல அதேதான் அதுவும் இதேதான் கருத்து ஆனா இது ஒரே ஒரு இது பிரதிபுத்த புக்கு அந்த ஸ்தூல புக்கு பிரபித்த புக்கு சூக் அதாவதுக்கு வேறாக தனியாக அனுபவிக்கிறான் கற்பனையிலே அனுபவிக்கிறான் ஒரு கதை கேட்ட பசி பாவம் சாப்பாடு இல்லை அவன் என்ன பண்ண வந்து சாப்பிடற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டான் கற்பனையிலே சாப்பிட்டு பசி நீங்க சொல்லி ஒரு பாவம் யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல அப்ப வந்து இலையெல்லாம் இலையெல்லாம் ஆஹா இலையெல்லாம் போட்டாங்க அப்படின்னு மனசுமே நினைச்சுக்கிறான் எல்லாத்தையும் இது எல்லாம் வந்து போடு போடுங்கிறான் இது போடாது சொல்லிக்கிறான் ரொம்ப காப்பா என்ன காரமா இருக்கு அவன் குடிச்சுக்கிறான் ஜலம் குடிச்சுக்கிறான் அப்படிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கான் இது ஒரு சாமியார் பார்த்தாரா சொன்னாரான் இந்த பரப்ப நானும் பார்த்துன்னே இருக்கேன் நீ கற்பனையிலே சாப்பிடறேன்னு தெரிஞ்சுது ஆனா கற்பனையில கூட உனக்கு காரம் தான் கிடைச்சுதா கற்பனையில ஏன் அனுபவிச்சுக்கிறான் வெளியில கிடைக்காட்டாலும் உள்ள அனுபவிச்சுக்கிறான் பிரகரிஷேன விதித்த புக்கு அர்த்தம் அனுபவம் இல்ல ஸ்தூல பிரபஞ்ச அனுபவத்துக்கு வேறான அர்த்தம் சூக்ம பிரபஞ்ச அனுபவம் சூக் அனுபவம் சூக் அனுபவம் தான் நுண்ணுலகத்தை கற்பனை பண்ணி அதுல அனுபவிக்கிறோம் என்ஜாய் பண்றோம் இதை வச்சுதான் நம்ம மானச பூஜைலாம் சொல்றோம் மனசுக்குள்ளேயே பூஜை பண்ணிக்கிறது அதனால மனசுக்கு சக்தி வருங்கிறதுக்காக பண்றோம் ஆனா இது எல்லாரும் தனியா அனுபவிக்கிறது தான் இது தைஜசா அவனுக்கு பேர் என்ன தைஜன் இங்க என்ன சொன்னது விஸ்வ ஐஸ்வான சமஷ்டி லெவல்ல விராட் இந்த வைஸ்வாரன் இது அதே மாதிரி இங்கேயும் தைஜசா அது ஒளி விப்பவன் உலகத்தோட சம்பந்தப்பட்டதுனால விஸ்வன் ஜாகிரத அவஸ்தையோட சம்பந்தப்பட்டதுனால இது சூக் அவஸ்தையோட சம்பந்தப்பட்ட மூணாவது பார்த்தது விளக்கம் தான் இதுல நேரம் போயிட்டு எத்தனை காலேங்கிறார் சிங்கராஜர் எந்த நேரத்துல உறங்குபவன் கஞ்சன காமம் ந காமையத்தே எந்த விஷயத்தையும் நஞ்சனம் காமம் காமையத்தேங்கிறது ஜாகிரத வளர்ச்சி அனுபவம் இல்லையோ அர்த்தம் எவன் உறங்கும் பொழுது யாதொரு விழிப்பு நிலை அனுபவம் இல்லையோ உறங்குபவனுக்கு ஓடு விழிப்பு நிலை அனுபவங்கள் இல்லை அதே மாதிரி கனவு அனுபவங்களும் இல்லை விழிப்பும் கனவும் அற்ற நிலையே உறக்கம் எனப்படுகிறது நேரடியா சொல்லலை உறக்கத்தை நேர சொல்லாம எந்த ஒரு நிலையில விழிப்பு அனுபவமும் இல்லையோ கனவு அனுபவமும் இல்லையோ அந்த அனுபவமே உறக்க அனுபவம் என்று சொல்லப்படுகிறது சுசுப்தம் இவன் சுசுப்துறது சுசுப்தி அவஸ்தையினுடைய டெபனேஷன் இது வரைக்கும் எந்த மந்திரத்திலும் இப்படி சொல்லலை ஜாகிரத அவஸ்தைக்கு டெஃபனேஷன் சொல்லலை அவஸ்தைக்கு டெபனேஷன் சொல்லலை நம்ம புரிஞ்சுக்கணும் இது வாசனாமய சரீரம் ஜாகிரத அவஸ்தையில பார்த்தத இவன் கனவுலகத்தில் நினைக்கிறான்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இங்கே என்ன சொல்றதுன்னா சுசுக்தினா என்ன அர்த்தம்னா ஸ்தூல பிரபஞ்ச அனுபவம் இல்ல சூக்ம பிரபஞ்ச அனுபவமும் கிடையாது ஸ்தூல புக்கும் இல்லை பிரதிபித்த ஸ்தூல புக்தமோ பிரதிபித்த புக்தமோ இல்லாமல் இருக்கக்கூடிய அனுபவமே சுசுக்தி அனுபவம் ஏன்னா நேர சுசுக்தி அனுபவத்தை எப்படி சொல்றது அதுக்கு ஒரு முறை எப்படி சொல்ற நம்ம யாரும் தூங்கின்றிருக்கேன்னு சொல்ல முடியாது முழிச்சின்றிருக்கேன்னு சொல்ல முடியும் கனவுகள் இருக்கேன் கூட சொல்ல முடியாது அது வேற மத்தவன் கேட்பாங்க இப்படி எங்கேயா பார்த்து என்ன எங்கேயும் கணவன் கண்டு இருக்கியா கேட்பாங்க ஏதோ கற்பனை இருக்கிற மாதிரி தெரியறது ஏதோ யோசிச்சு இருக்கிற மாதிரி தெரியறது அப்படிலாம் கேட்பாங்க ஆனா தூங்குற போது தூங்குறவனை பார்த்து தூங்குறியான்னு கேட்கவும் முடியாது தூங்குற மாதிரி படுத்துட்டு இருந்தா வேணாம் கேட்கலாம் ஆ எத்தனை சுத்தகா கஞ்சி எஸ்மின் காலே சுத்தகா புருஷகா கஞ்சன காமம் ந காமையத்தம் சுசுப்தான ஒன்றாகிவிட்டான் புறத்த நிலையில் நாம் எல்லாரும் அத்வைதந்தான் ஏகீபூதான் அது உதாரணமா சொல்லுவாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுனாங்களா போட்டுக்கிறப்போ சண்டை போடணும் கொஞ்ச நேரம் எழுதி தூக்கம் வந்துடுச்சு தூக்கம் வந்தோடனே இவன் அவன் விழுந்தான் அவன் இவன் மடியில விழுந்தான் ரொம்ப நேரமா சண்டை போடணும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருந்தான் ஒருத்தான் அவன் பார்த்தேன் விழுந்து விழுந்து சண்டை போட்டுருந்தான் இப்போ நீ பக்கத்தில் வராதுன்னு சொன்னா இவன் அவன் மடியில அவன் விழறான் இவன் மடியில அவன் விழறான் ஏகிபூதா இப்ப நம்மளும் சுசுத்த என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்றோம் இந்த விஸ்வன் தைதசன் எல்லாம் ஒருத்தங்கிட்ட ஒன்றாயிட்டான் ஏகூ ஒன்றாகி விட்டான் இப்ப என்ன தெரியுது பர்சனாலிட்டி நிறைய இருந்தது சொப்னத்திலையும் பர்சனாலிட்டி வித்தியாசங்கள் இருந்தது ஜாகிரத அவஸ்தையிலயும் பர்சனாலிட்டி நிறைய வித்தியா ஆளாலிட்ட ஒரு மாதிரி பேசினான் இல்லையா விவகாரத்துல அப்படித்தானே பண்றோம் நம்ம எல்லாருக்கையும் ஒரே மாதிரியா பேசுறோம் பழகிறோம் இப்படி பண்ணவும் முடிய ஒரு ஒருத்தருக்கிட்டையும் ஒரு மாதிரி பேசியா விவகாரம் பண்ணியா எல்லாருக்கும் சமமா விவகாரம் பண்ண முடியாதுன்னு நேற்றுக்கே சொன்னேன் ஒற்றுமையே விவகாரத்துல கொண்டு வர முடியாது கொண்டு வர கூடாது பண்ண முடியாது பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்கா இல்லைங்கிறது வேற விஷயம் நம்ம நம்ம தேசத்துல அப்படி ஒரு தலை விதி அதனால அவர் இவரு பேருக்கு தான் பிரைம் மினிஸ்டர் விவகாரத்தில் <laughs> <laughs> <laughs> ஏகூதா இங்க எல்லாம் ஒன்னாயிடுறது இந்த வித்தியாசம்ல விகல்பங்கள்லாம் இல்ல ஜாகிரதாவில விகல்பம் இருக்கு சொனாவஸ்தையில விகல்பங்கள்லாம் விகல்பம்னா வேற்றுமைகள்லாம் இருக்கு நிறைய விதமான விதவிதமான விவகாரங்கள் விதவிதமான காரியங்கள் ஏகீபூதா பிரஜான கனகா எல்லா ஞானமும் ஒடுங்கி இருக்கான் ஒமும்னகா இது நீங்க நினைச்சுட்டே இருக்கணும் பிரஜான ஏஷ சர்வயோனி எல்லாம் வரக்கூறு சர்வாந்தர்யாமி அடுத்த மந்திரத்தில் பார்க்க போறோம் ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வ ஏஷ அந்தர்யாமிஷயோனி பிரபவாஹி பூத்தான அடுத்த மந்திரம் சொல்ல போகிறதுமயமாக இருக்க எல்லா ஞானமும் ஒடுங்கி இருக்கு சேர்ந்து இருக்கு ஆனந்தமய ஆனந்தமயா பிரதிபிம்பம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் ஆனந்த புக்கு ஆனந்தமய ஆனந்தமயமாகி விடுகிறார் ஆனந்தத்தை அனுபவித்துக்கொண்டு ஆனந்தமய ஸ்வரூபம் ஆயிடுறான்னு இந்த இடத்துல ஸ்லைட் விகாரம் சொல்லுவோம் மயம்ங்கிறது வந்து ஸ்வரூபமாக விகாரமாங்கிற போது இந்த இடத்துல கொஞ்சம் விகாரம் இருக்கு ஆனால் தெரியாது அது உறக்கத்தில் அது விகாரம் இவ விக்காரம் அண்ணன் மூணு அப்படி அப்பா அனந்தமா இருக்கணும் சாதாரண விவகாரத்தில் இப்படி சொல்றனும் காரண சரீரத்தை விளக்குற போது இப்படிதான் சொல்லணும் இது காரண பிரபஞ்ச விஷயம்தான் இது ஆனந்த மயகா ஆனந்த புக்கு சேதோமுகா இதை நான் திரும்ப சொல்லுவேன் கொஞ்சம் இன்னும் திரும்ப திரும்ப சொல்லல புரிஞ்சிடும் உங்களுக்கு சேதோமுகான்னு நிறுத்தம்னா உணர்வு உணர்வு வாயிலாக இருக்கிறான் சொல்லணும் சேத்தோ முகஹான் என்ன அர்த்தம்னா விழிப்புக்கும் கனவுக்கும் விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் வாயில் உறக்க நிலையே ஆகும் சௌரியமா போச்சு விழிப்பு நிலைக்கும் கனவு நிலைக்கும் வாயில் அர்த்தம் முகம்னா இங்க வாயில் அர்த்தம் துவாரம் அர்த்தம் சேதோ முகஹா சேதோ முகஹான்னு என்ன அர்த்தம் அந்த உணர்வு வெளிப்படும் வாயில் அது வரைக்கும் உணர்வு எல்லாம் அப்படி அகங்கு வந்து இருக்கே விர்தி இல்லாம நீ நான் என்கின்ற வேற்றுமைகள் அற்று இருக்கிறேன் சங்கராச்சாரிய சொன்ன மாதிரி எல்லா முக்கியமான பிராபலத்துக்கும் காரணம் என்னன்னா அஸ்மத்து யுஷ்மத் நான் நீனால்தான் நான் நீ இதுதான் சமஸ்தத்துக்கும் பிரச்சனைக்கும் காரணம் நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை அது ஒரு பாட்டு அப்படியே தூக்கம் வரும் அந்த பாட்டை கேட்டாலே மேலும் அடுத்த வகுப்புல பாக்க भद्रं करने பதிரங்கே விஷ்ணுயா பசியே மாஷி ஸிரைரங்கை சுஷ் வாசஸ் வியசேமே அஞ்சதாயுந்திரோஷா விஷவே ஓம்ீஸ்வரோ குருராத்மேதி மூர் விபா வோமவாத்தேயா மூத்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வாத்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆசஸ் ஜகன்மாரிநீர்